பாடம் எண்பத்தி ஆறு ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றுதல்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக ஒப்பந்தம் செய்வது மறுமையில் கேட்கப்படக்கூடியதாக உள்ளது பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் ஒப்பந்தம் செய்தால் அல்லாஹின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் பதினாறாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்றாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் ஐந்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகிறீர்கள் நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹுவிடம் பெரும் குற்றமாக உள்ளது அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் 2 மற்றும் மூன்றாவது அவசனங்கள்